தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பண்டுட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் மகாபாரதத்தில் அறக்கு மாளிகையை பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் பாண்டவர்களும் கௌரவர்களும் பங்காளிகள் பாண்டவர்கள் தருமன் வீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதவன் என ஐந்து பேர் ஆகும் கௌரவர் நூறு பேர் அவர்களின் மூத்தவன் பெயர் துரியோதனன் பாண்டர்கள் வீரர்களாகவும் தர்பண்புடையராகவும் இருந்தனர் கௌரர்களுக்கு பாண்டவர்களைக் கண்டார் வயிற்ற்சல் இவ்வாறு சிறு வயது முதலே அவருடைய சஞ்சர் சச்சரவு இருந்து வந்தது பாண்டவரும் கௌரவரும் வளர்ந்து தக்க வயதை அடைந்தனர் அப்பொழுது கௌரவர்களின் தந்தையான திருதாசிரன் எல்லோரையும் விட பெரியவனாக பெரியவனான தருமனுக்கு பட்டம் கட்ட நினைத்தான் இதை அறிந்த துரியோதனுக்கு வருத்தம் ஏற்பட்டது அவன் தன் மாமா சகுனிடம் தன் வருத்தத்தை தெரிவித்தான் அப்பு சகுதி சொன்னான் வருந்தாதே துரியாதனா ஏதாவது செய்து ராஜ்யத்தை உனக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது என்றார் அவர்களிடையில் இருவரும் திருதராசனிடம் சென்றார்கள் சகுனி மகாராஜா உன் வயிற்றில் பிறந்த மக மக்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கவில்லை என்பது சரியாகுமா பின்னால் அவர்கள் கதி என்னவாகும் பாண்டவர் அவர்களுடைய அடிமைகளை போல் நடத்த மாட்டார்களா என்று கேட்டான் திருதராசன் சொன்னான் ஐயா சகுனி நீ சொல்வதும் சரிதான் ஆனால் மக்கள் தர்மனைத்தான் மதிக்கிறார்கள் பெரியவனான அவனுக்கு பட்டம் கட்டாவிட்டால் மக்கள் கோபம் கொள்ள மாட்டார்களா என்று கேட்டான் அப்படியான ஒரு தந்திரம் செய்யலாம் கொஞ்சம் நா பாண்டவர்களை வாரா அனுப்பி வை அப்போது இங்குள்ள மக்கள் மனதை சரிபடுத்தி விடலாம் என்றான் சகுனி திரிசா இந்த யோசனை சரியென்றே தோன்றியது சிறிது காலத்திற்கு வாரணாவதிக்கு சென்று வாருங்கள் என்று அவன் பாண்டவர்களும் சொன்னான் வேறு வழியின்றி பாண்டவரும் இதற்கு ஒப்புக்கொண்டனர் துரியதன் புரோசனன் என்னும் சிற்பியை அழைத்து வர்ணாவதிக்கு சென்று அங்கு விரைவாக ஒரு அறக்கு மாளிகை கட்டு அதன் சுவர்கள் சிற்ப சித்திரங்கள் நிறைந்து அற்புதமாக இருக்கட்டும் பாண்டவர்கள் அது நல்ல மாளிகை போலவே தோன்ற வேண்டும் என்று கூறி அனுப்பி வைத்தான் புரோசனன் மிக அற்புதமான அங்கு அரக்கு மாளிகை தீர்மானித்து பாண்டவன் வருகைக்காக காத்திருந்தான் பாண்டவர்கள் அங்கு வந்தனர் சந்தோஷம் மிகுதிவிட மிகுதியுடன் அந்த ஊர் மக்கள் பாண்டவர்களையும் அவருடைய தாய் புந்தியையும் வரவேற்றனர் பாண்டவர்கள் அரக்கு மாளிகையில் வசிக்கத் தொடங்கினர் அவருடைய மாமா விசுவாமி விரடமிருந்து ஒரு நாள் தூதன் ஒருவன் ஓலை கடிதம் ஒன்று கொண்டு வந்தான் நீங்கள் இறப்பு அறக்குமாளிகை அங்கிருந்து தப்பிச் செல்ல இந்த தூதன் உங்களுக்கு உதவுவான் என்று அதில் இருந்தது பாண்டவர்கள் தூதனின் உதவியுடன் மாளிகையிலிருந்து காட்டிற்கு செல்லும்படியாக சுரங்கப்பாதை ஒன்றை கட்டினார்கள் அது தயாரானதுமே மாலிக்கு தீ மூட்டிவிட்டு பாண்டவர்கள் தங்கள் தாயுடன் சுரங்கப்பாதை மூலமாக காட்டிட்டு புறப்பட்டுச் சென்றனர் மாளிகின் தீப்பிடித்து எரிந்தது கண்டு வர்ணாபதி மக்கள் பாண்டவர்கள் இறந்து போனார்கள் என்று அழுதனர் விஜயம் கவுரர்கள் காதுகளையும் எட்டிற்று இதனால் அவர்கள் மகிழ்ச்சியை அடைந்தார்கள் என்றாலும் வெளியில் வருந்தது போல் நடித்தனர் தம் விரோதிகளான பாண்டவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போனார்கள் என்று அவர்கள் நிம்மதியடைந்தனர் இதுவே மகாபாரத்தில் அறக்கு மாளிகை கதையாகும் நன்றி வணக்கம்